வணக்கம் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்புகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கேம்ஸ் திரைப்பட விழா நடைபெறும் நாடு பிரான்ஸ் இரண்டு ஜி எஃப் டி குழுவின் இணை ஆலோசனை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாடு இந்தியா மூன்று ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பிற்கான மாஸ்டர் பயிற்சியாளர்களின் தேசிய பயிற்சி ஒர்க்ஷாப் நடைபெற்ற இடம் புதுடெல்லி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆர் காந்தி அவர்கள் எந்த வங்கியின் கூடுதல் இணை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு இந்திய கடற்படை சேவையின் தேர்வு வாரியம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது மூன்று ஐ சி சி கிரிக்கெட் போட்டியில் எத்தனை அணிகள் பங்கேற்றுள்ளன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்